ீிாமூர்சேக்கேந்திரம் வைப்பா சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கமாவிடம் மேவ ஓம் நமோ விதையாய் வம்ச ரிஷிபியோ மஹோ குருப்பலவரோமேணுமா கஷத்தைரங்கை வாசஸ்தூ யசேமேவி தஞ்சாயுந்திரோஷா விஷவே நரிஷனேமி பிராாந்தம் சுரச்சரவியலோவினரீஷோ பீவ் சர்வா விஷயமும் மாயாத்துலீயம் பரமம்ம்தீ யோ விஷ்வா பிராசிய பன்ஸ்ம விஷ சூ சேகாஸ்வாத்மயன் விஷேஷா விகதுண பாத்மே விவித விஷயிரா முதே கஷா பிரணத்தய விமையை நம்போக்கிய விரதனா முக்கமிதமர்லூத்தேத்த ிதிஷமவினய பிராப்ரமோ தாய ஜித்தம் ஜதிமாரைக்கம்வேம் யம் நாம் நஞ நோபய பிரதமம் அச்சித்மேஷியம் प्रत्ययसारं, யசாரோம்திவம் அைத்தம் மன் சிய அதிஷ்டம் ப அதிருங்கிற பதம் வந்து பிரத்யப்பிரமாண அகோச்சரம் பிரத்யப் பிரமாணத்துக்கு விஷயம் ஆகாதது என்று உபதேசம் பண்ணுகிறது அவ்வகாரியம் என்பது அலக்ஷணம் அனுமான பிரமாண அகோச்சரம் அனுமான பிரமாணத்துக்கு விளங்காதது பிரத்யப் பிரமாணத்துக்கு புலப்படாதது பிரத்ய பிரமேய விஷயம் இல்ல பிரத்ய பிரமாணத்துக்கு பிரமேயம் இல்ல அனுமான பிரமாணத்துக்கும் அது பிரமேயம் ஊகம் பண்ணியும் ஆத்மாவை புரிஞ்சுக்க முடியாது நேரையும் பார்க்க முடியாது இந்திரியங்களால பார்க்க முடியாது அவ்வக்தோயம் அச்சித்தியோயம் அவ்வகாரியம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் சொல்றேன் இன்னும் கொஞ்சம் யோஜ் பிராக்டிக்கலா கொஞ்சம் சொல்றதுக்காக விரும்புறேன் நம்ம எல்லாருக்குமே ஒரு இது இருக்கு இதை சொல்ல இப்படி சொன்னா கூட புரியும் நான் எதையும் பார்க்கறது இல்லை எதுவும் என்ன பார்க்கறது இதான பிரச்சனையை நான் பார்க்கறது என்ன பார்க்கறது எதையும் அறிவதில்லை எதுவும் என்னை அறிவதில்லை அதை பார்த்துட்டோம் இந்த அவ்வியவகாரியத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா என்னை எதுவும் நீக்கானும் எதையும் நீக்க முடிய என்ன எதுவும் நீக்காது நானும் எதையும் நீக்க முடியாது நிறைய பேருக்கு வாழ்க்கையில என்ன ப்ராப்ளம்னா என்னங்க என்ன இவங்க வந்து ஒதுக்குறாங்க அவங்கள ஏத்துக்கிறாங்க இவங்களை ஒதுக்குறாங்க இது இருக்கா இல்லையா எல்லாருக்கும் கல்யாண ஆனஸ் புதுசுல ஒத்துக்கிட்டாங்க இப்ப ஒதுக்குறாங்க இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளமே அது இருக்கு ஆரம்பத்துல ரொம்ப ஏத்துக்கிட்டா நம்மள இப்ப என்னடா ஒதுக்கறா குழந்தைகளை மனசுல பெருசா வச்சுலாம் சொல்லலாமே அப்புறம் வயசானவங்கள சொல்லுவாங்க வயசானவங்களை எல்லாம் வந்து ஒதுக்குறாங்க அதனாலதான் ஓல்ட் ஏஜ் வருது இது நல்லா இருக்கிற போது நமக்கு தெரியாது நம்மளை யாரும் ஒதுக்கல நமக்கு சில பேர்லாம் நம்மளை ஒதுக்காம நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் ஒரு காலத்துல என்ன பண்ணும்னா எல்லாரும் குடிக்கிட்டே போறது ஒரு காலத்துல நம்ம ஒருத்தரோட ரொம்ப பழகினதில்லை என்ன ஆகுறதுன்னா நமக்கும் அவங்களோட பழக முடியறதில்லையேங்கிற ஒரு துக்கம் இருக்கு அவர்களுக்கும் நம்மளோட அவங்க பழகிறது இல்லையேங்கிற துக்கம் இருக்கு சுவாமிகளுக்கு ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் அது பாப்புலர் ஆப்ளம் எப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு ஒரு பீரியட்ல வந்து ரொம்ப பிரசித்தம் இல்லாத போது நிறைய பேருக்கு பழகிருப்பேன் குளோஸா இருந்திருப்பேன் அப்புறம் விவகாரம் இங்க இருந்து போன உடனே அங்க வேற என்னமோ உட்கார்ந்து இருக்கா இங்க இருந்து போகும்போதே அதை பண்ணணுமே நினைச்சுட்டே போறேன் இங்க அங்கிருந்து இங்க வரும்போது அவ்வகாரியத்தை நினைச்சே வருவேன் இங்கிருந்து போகும்போது விவகாரத்தை நினைச்சே போவேன் அப்ப என்ன நம்ம நிறைய ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் நல்லா புரிஞ்சு வச்சுங்க இது ரொம்ப முக்கியம் நம்ம அசம்சாரி ஆகணும்னா சம்சாரத்திலிருந்து நம்ம விடுபடணும்னா இது வழி வேற வழியே கிடையாது என்னை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்னை இவர்கள் ஒதுக்குகிறார்கள் அப்படிங்கிற எண்ணம் சமுதாயத்துல இருக்கு நிறைய பேருக்கு ஆனா இந்த ஆத்மா புரிந்துட்டாச்சுன்னா என்னை யாரும் ஒதுக்கவும் முடியாது நானும் யாரையும் ஏத்துக்கவும் முடியாது ஏன்னா ஏதாவது இருந்தா தான் இந்த ப்ராப்ளமே எல்லா துவைதத்தினுடைய சம்சாரம் எவ்வளவு ஸ்ட்ராங் பாருங்க என்னை யாரும் ஒதுக்கவும் இல்லை நான் யாரையும் ஏத்துக்கவும் நீயும் என்ன ஒதுக்க முடியாது நீயும் என்ன ஏத்துக்க முடியாது நானும் உன்னை ஒதுக்க முடியாது நானும் உன்னை ஏத்துக்கவும் முடியாது அவ்வியவகாரியத்துக்கு விளக்கு ஆகினால வயசானவங்களுக்கு எல்லாம் ஒரு மனசுல ஒரு துக்கம் இருக்கும் நம்மள எல்லாம் ஒதுக்கிட்டாங்களே விழுந்து விழுந்து காப்பாத்தினோம் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவ நீ குழந்தையா இருக்கிறத உனக்கு வயத்துல ஒரு கட்டி வந்துது நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு கட்டி வந்துது துடிச்சு போயிட்டே நீ துடிக்கிறத பார்த்து நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன் ஏன்னா அப்ப உன்னை கூட்டிட்டு போய் அந்த கோயில போய் பிரார்த்தனை பண்ணி வயத்துல மாவிளக்கெல்லாம் போட்டு அப்படி எல்லாம் பண்ணின என்ன வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து உனக்கு வேண்டாத ஆளா போயிட்டேன் இல்லையா அப்படின்லாம் சொல்றவங்களெல்லாம் பார்த்துருக்கு அப்படின்னா உனக்கு விழுந்து விழுந்து செஞ்சேனே அப்படி பண்ணினேனே இப்படி பண்ணினேனே உனக்கு வந்து இப்ப நான் வந்து வேண்டாத இல்லையா நமக்கு வந்து என்னென்ன நம்ம செஞ்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்படி இந்த விவகாரம் நான் சொன்ன கொல்லவும் முடியாது தள்ளவும் முடியாது ஆத்மாவும் முடியாது ஆத்மாவை எடுத்துக்கவும் முடியாது அப்படி சொன்னோம் நீங்க இதை பிராக்டிக்கலாவும் யோசிச்சு பார்த்துங்க என்ன வந்து யாரும் ஏத்துக்கவும் வேண்டாம் என்ன யாரும் தள்ளவும் முடிய என்ன யாரும் ஏத்துக்கலையேன்னு எனக்கு துக்கம் இருக்கக்கூடாது என்ன என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு என்ன ஏத்துண்டானு எனக்கு சந்தோஷமும் கிடையாது என்ன ஒதுக்கிட்டாங்களேன்னு எனக்கு வருத்தமும் கிடையாது ஆத்ம ஜானத்தினுடைய பிரயோஜனம் இந்த மாதிரி விஷயம்லாம் வரக்கூடாது இந்த மாதிரி பேச்சுக்கு விவகாரத்துக்கு ஆனா வந்து ஆழமான மனசுல இந்த இதெல்லாம் இந்த மாதிரி இந்த வாக்கியம் தான் கொடுக்க முடியும் அவ்வகாரியம் அக்ராஹியம்ங்கிறது கர்மேந்திரிய அபிஷயம் கர்மேந்திரிய அகோசரம் கர்மேந்திரிய அபிஷயம் அது பிடிச்சு வைக்க முடியாது அதை பார்த்துட்டோம் நாம அவ்வகாரிகர்த்தம் சொல்ல விரும்பினேன் அதை சொல்றேன் அக்ராஹியம் அலட்சணம் அனுமான பிரமாணத்துக்கும் அகோசனம் அப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஆத்மாவை சொல்ல விடாது எல்லாம் இப்ப வந்து மனசுல வந்து நிறைய இமோஷன்ஸ் இருக்கு உணர்ச்சிகள் லவ் இருக்கு ஹைட்ரெட் இருக்கு அன்பு இருக்கு வெறுப்பு இருக்கு பொறாமை இருக்கு எத்தனையோ விதமான உணர்ச்சிகள்லாம் உள்ளத்துல இருக்கு இது கண்ணால பார்க்க முடியுமா ஒருத்தனுடைய உணர்ச்சிய கண்ணால பார்க்க முடியும் செயலை வச்சு உணர்ச்சிய அனுமானம் பண்ணுவோம் கண்ணால உணர்ச்சிய பார்க்க முடியாது ஓரளவுக்கு ஊகம் பண்ணலாம் ஆனா ஊகம் பண்ணாலும் நம்ம உணர முடியுமான் இன்னொருத்தனுடைய பொறாமைய இன்னொருத்தனுடைய அன்ப அவன் தான் உணர முடியும் என்னுடைய அன்ப நான் தான் உணர முடியும் உணர்பவனே நான் உணர்பவனை எப்படி உணர முடியும் உணரப்படுகின்றவைகளை வைத்து உணர்பவனை தெரிந்து கொள்ளுகிறோமே தவிர உணர்பவனை உணரப்படும் பொருளாக உணர முடியாது அனுபவிக்கிறவனை பத்தின அறிவு தான் கொடுக்கிறது அனுபவிப்பவனை அனுபவிக்காமலா அனுபவிக்கப்படுபவைகளே அனுபவிக்கிறோம் அனுபவிக்கின்றடுக்க முடிய ரொம்ப தெளிவா இருக்கு ஆகையினால அனுபவிப்பவனை பற்றிய அறிவைத்தான் கொடுக்கிறது ஆகவே அனுபவம் இருக்கிறது அறிவுதான் இல்லை மத்தவங்க சொல்றது எல்லாம் என்னதுன்னா அறிவு இருந்தா போராது அனுபவம் வேணும்னு சொல்றாங்க அனுபவமாக இருக்கின்ற ஆத்மாவை பற்றிய அறிவு தான் இல்லை உபனிஷத் அறிவை கொடுக்கிறது அனுபவத்தை கொடுக்கவில்லை அனுபவமாக இருக்கின்ற ஜாகிரத அவஸ்தையிலும் சொப்னாவஸ்தையிலும் அவஸ்திலும் அகம் அகம் அகம் என்று அனுபவமாக இருக்கின்ற வசுவை பற்றிய இந்த அகம் அபிமானத்தோட இருந்தா தோஷம் நிரபிமான அகம் சைத்தன்யம் நிரபிமான அகம் சுத்தம் சைத்தன்யம் சாபிமான அகம் சம்சாரி சாபிமான அகம் சம்சாரி அஸ்மி நிரபிமான அகம் முக்தா அஸ்மி அபிமானத்தோடு கூடிய நான் சம்சாரியாக இருக்கிறேன் அபிமானமற்ற நான் முக்தனாக இருக்கிறேன் நிரபிமானமே முக்தி சாபிமானமே பந்தம் அப்படி போடுறது சாபிமானமே பந்தம் நிரபிமானமே முக்தி வேற ஒண்ணும் இல்ல அற்றது பற்றனில் உற்றது வீடு அதை ரொம்ப நல்லா இருக்கேன் அற்றது பற்றனில் உற்றது வீடு பற்றினால் பந்தம் பற்றின்மையினால் முக்தி அவ்வளவு சாபிமானம் பந்தம் நிரபிமானம் முக்தி ஆஹ் சரி முடிக்கவே முடியாது அப்படி இருக்குது ஆஹா அதிருஷ்டம் அவ்வகாரியம் அக்ரா இந்த லட்சணத்தை நல்லா ஞாபகம் அவ்வகாரியத்தை மனசுல வைத்துக்கொண்டு நீங்க தியானம் பண்ண என்ன சொல்லணும் என்ன யாரும் ஒதுக்கவும் இல்லை நான் யாரையும் ஒரு நாளும் ஒத்துக்கவும் இல்லை ஏத்துக்கவும் நான் ஏத்துண்டேன் ஒதுக்கிட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஏத்துண்டாங்க அப்புறம் நாளை பழக பழக பாலும் புளிக்கும்னா அதனால விட்டு போச்சு ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் எல்லாம் வந்தாச்சு எல்லா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இந்த அவ்வகாரியம் சொன்னா என்ன அர்த்தம்னா அவ்வகாரிய பதத்தினால என்ன அர்த்தம் பண்றோம்னா உணர்ச்சிகள் அற்றவன் பயப்படாது அவ்வகாரியம்னா என்ன உணர்ச்சிகள் அத்தவன் உணர்ச்சிகளை பொருட்படுத்தாத உணர்ச்சிகள் சத்தியமா என்னதான் இப்படி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி ஒரு வழிவழி உணர்ச்சிகள் நம்மள்கிட்ட இருக்கட்டும் ஆனா உணர்ச்சிகளுக்கு நாம் அடிமையாயிடக்கூடாது உணர்ச்சிகளுக்கு அடிமையானா அப்புறம் ஆல் அவுட் அகம் வந்து எங்க போச்சு உணர்ச்சிகளுக்குள்ள காணாம போய்ட்டு அந்த உணர்ச்சிகளுக்குள்ளோஷன்ஸுக்குள்ள அகம் போயிட விடாது அந்த இமோஷன்ஸ் அகம் வந்து வேடிக்கை பார்க்கணும் இல்லாட்டி பிரகாசிச்ச மோகமே வச்ச பாண்டவா அன்புங்கிற உணர்ச்சியை வந்து நம்ம உணர்ற மாதிரி ஆத்மாவை முடியாது ஐ பீல் மை லவ் சும்மா சுத்தப்ப <inaccessible> <laughing> விஷயம் புரியுறதா இல்லையா என்னை வந்து உணர உணர உணரப்படு பொருளாக உணர முடியாது என்பது முற்றிலும் உண்மை அன்பை உணர்வது போல என்னை நான் உணர முடியாது ஏன்னா அன்பு மனசோட தர்மம் பொறாமை மனசோட தர்மம் அதனுடைய உணர்ச்சிகள் மனதின் தன்மை ஆன்மாவின் தன்மை அல்ல உணர்ச்சி பொருள் அல்ல ஆத்மா என்பது உணர்ச்சி பொருள் அல்ல அவ்வகாரியம் அக்ராஹ்யம் அலட்சணம் அச்சித்தியம் அச்சிந்தியத்துக்கு இந்த அர்த்தம் சொல்றேன் அச்சிந்தியங்கிறதுக்கு இந்த அர்த்தம் உணர்ச்சி பொருள் அல்ல ஆத்மாவை சிந்திக்க முடியாது உணர்ச்சியை நாம அறிய முடியும் உணர்வு உணரப்படுபவைகளை மட்டுமே அறிய அதோட நிறுத்திக்கணும் என்ன உணர்ச்சிகளை நம்ம நீக்கிட்டோம் உணரப்படும் பொருள்கள் உண்மை அல்ல போக்தா மாத்திரம் சத்தியமாயின் பண்ணினோம் இப்ப என்ன சொல்றோம்னா யார் வந்து எனக்கு இதெல்லாம் புரியறது சொல்றானோ அவனை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் தான் புரியறதுங்கிறது புரிஞ்சுட்டு இருக்கான் அவளைதான் இப்படியே சொல்லி சொல்லி என்ன பண்ணுவோம்னா பேச்சும் அடங்கும் மனமும் அடங்கும் படிப்பற்று கேள்வியற்று சிந்தை துடிப்பற்றார் கன்றோ சுகங்கான் பராபரமே காலமுறை சொல்லா கேள் புருஷம் என்ன படிப்பற்று அப்ப என்ன படிப்பு இல்லாம போறதுக்கு படிக்கணும் கேள்வி இல்லாம போறதுக்கு கேள்வி கேட்கணும் சிந்தை துடிப்பு நீங்க படிப்பற்று கேள்வி அவ்வதேசியம் அதை திரும்பவும் சொல்லிவிடுறது உறுதி அவ்யபதேசியம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுகிறது அப்படின்னு சொல்லிடுவோம் விளக்க முடியாதுனால அந்த வார்த்தை சரி வராது பிரேயம் தான் விஷயம் எந்த பிரமாணமும் என்ன பண்ணும் பிரமாத்தாவ தனியா வச்சு தனிச்சு பிரமாதாவ தனியா வச்சு பிரமேயத்தை தனியா காட்டும் பிரமாணம் பிரியா இருக்கும்படி செய்து பிரமேயத்தை தனியா காட்டும் ஆனாணம் என்ன பண்றதுன்னா முதல்ல பிரமாத்தாவையே பிரமேயம் மாதிரி காமிச்சு பிரமாத்தாவையே பிரமேயம் மாதிரி காமிச்சு அப்புறம் பிரமாத்தாவை தான் பத்தி பேசுறேன்னு சொல்லி அப்புறம் என்ன பண்றதுன்னா பிரமாத்தாவை நீக்கிடுறது என்ன வேலை ஆத்மாவை பத்தி பேச போறேங்கிறது இவன் ஏதோ இவன் தனியா பிரமாதான் யாரு பண்றா இவன் தெரிஞ்சுக்க போறான் தெரிஞ்சுக்கான தெரிஞ்சுக்கொர்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறேன்னா நரகத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறேனா ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்க போறேனா இல்ல இல்ல உன்னை பத்தி தெரிஞ்சுக்க போறேன் ஆத்மாவை பிரமேயம் மாதிரி வச்சிருக்குமே பேசுகிற பிரமாணம் பிரமாணம் ஆனா இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் பிரமாத்தா தனி பிரமாணம் தனி பிரமேயம் தனி ஆனா இங்க சாஸ்திரத்துல பிரமாத்தாவும் நானே வேதாந்த சாஸ்திர பிரமாணத்துல சாஸ்திர பிரமாணத்துக்கு பிரமேயமும் நானே சாஸ்திர பிரமாணத்துக்கு பிரமாத்தாவும் நானே அதனாலதான் கண்ணாடிய உதாரணமா சொல்றோம் கண்ணாடியை உதாரணமா சொல்றோம் கண்ணாடியை உதாரணமா சொல்லும் போது கண்ணாடியில என்ன பார்க்கணும் என்ன பார்க்கறதுக்கு கண்ணாடி உதவுகிறது அதே மாதிரி என்னை புரிந்து சாஸ்திரம் உதவுகிறது கண்ணாடியில தாற்பயமா எங்கிட்ட தாற்பயமா எனக்கு கண்ணாடியில தாற்பயமா எனக்கு தாத்யம் குருவாவது விஸ்வம் பசிய காரணத்தையா சுவாமி சம்பந்ததையா தித்திருத்தாதி ஆத்மனா ஜாக்கிரதி வாஜேஷ புருஷோ மா போறும்மா தெரிஞ்சுக்கலும் சொல்லலாம் ஜாகிரதையா புரிஞ்சு சாஸ்திர பிரமாணம் என் பிரமாத்த மத்த பிரமாத்த பிரமாண பிரமே விவகாரம் மாதிரி பிரமாணம் எஸ்பெஷலி கர்ம காண்டம் இல்லை கர்ம காண்டமும் இல்லை உபாசனா காண்டமும் இல்லை ஆத்மான உபதேசிக்கிறேஷமாக இயங்குகிறது என்னையே எனக்கழித்தே எல்லாத்துக்கும் தாய்ம பாட்டு வரது சித்மான் சாமியோட கனவு என்ன என்னையே எனக்கழித்த நின்னையானும் நினைவனே என்னையே எனக்களித்த நின்னையானும் என்ன அர்த்தம் அதனாலதான் யம தர்மராஜா இந்த குருவை பத்தியும் அவ்வளவு அழகா பேசுறேன் சொல்ற போது பகவோ என்ன வித்தியு ஆச்சரியோ குஷலோஸ் ஆசரியா குசலானுஷ்டா மந்திரம் வந்து நினைச்சு பாக்கணும் யம தர்மராஜா சொல்றாரு பேருக்கு கேட்கறதுக்கே இந்த ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்க முடியலங்குற புரிய மாட்டேங்கிறது சிரவணாயாபி பகுபீரிய லப்யா ரெண்டு அர்த்தம் இருக்கு நிறைய பேருக்கு இத கேட்டாலும் புரியலன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்கு அர்த்தம் சொல்லு அவ்வளவுதான் நானே சொல்லிடுறேன் அதனால நிறைய பேர் வரணும்னு கொஞ்சம் கொஞ்சம் புரியும் போல் நினைக்கிறாள் கூட வேண்டாம் சும்மா ஜோக்காசம் கேக்கிறதுக்கே நிறைய பேர் வர்றதில்லை கேட்டாலும் நிறைய பேருக்கு புரிய அப்படி சொன்ன அப்புறம் ஆச்சரியோ பக்தா இந்த ஆத்மா பத்தி எடுத்து சொல்றவர் ரொம்ப வியப்புக்குரியவர் ரொம்ப அரிதானவர் இதை பொறுமையா சொல்லிகிட்டே இருக்கணுமே சொன்ன வார்த்தைக்கே அர்த்தம் சொல்லிகிட்டே உட்காந்து அதிர்ஷ்டம் அவ்வகாரியம் அக்ராஹியம் பொறுமையா சொல்றவர் வியப்புக்குரியவர் அரிதானவர் ஏன்னா நம்ம குரு வியப்புக்குரியவர் அரிதானவர் அதனால நமக்கும் புரியுது அப்புறம் வந்து இதை நீங்களாம் கேட்கிறீங்களே பொறுமையா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவரை இவர் தான் சொன்னார் கிருஷ்ணர் தான் சொன்னார் அழகா சொன்னார் இதை கேட்டு படிச்சும் புரிஞ்சுக்காம இருக்கான் பாரு அவனும் அரிதானவன் வியப்புக்குரியவர் வேதனை செய்ய என்ன பிரமேயாவே நினைச்சு பிரமாத்தாவை பத்தியே பேசிட்டு இருக்கோம் அந்த பிரமாத்தாவையே பிரமேயமாக்கிட்டே இருந்தான் அப்ப இது என்ன பிரமாத்தாவை அதுக்கப்புறம் பார்த்தோம் ஏகாத்ம பிரத்தேயசாரம் பிரமாணம் அகம் அஸ்மிங்கிறதுக்கு பிரமாணம் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு சூன்யம் அல்லங்கிறது முன்னாடி போட்டுக்கணும் இப்படி எல்லாம் சொன்னதால் சூன்யம் என்று நினைத்து விடாதே தாய்மனரு பாட்டு இருக்கு இருபத்தி ஒன்னாவது இது வந்து இதுவரைக்கும் இப்ப இந்த நாட்டை பைக்கிறதுக்கு இதை மேற்கொள்ளாகவே நம்ம எடுத்துக்கலாம் பந்தம் வரும் விஞ்ஞானமான மோன பண்பு ஒன்று ஒன்றை அருளி அந்த பண்புக்கே தான் சிந்தை இல்லை நான் என்னும் பான்மை இல்லை தேசம் இல்லை காலம் இல்லை திக்கும் இல்லை நீக்கம் இல்லை பெரிதும் இல்லை சொல்லும் இல்லை ராப்பகலாம் தோற்றம் இல்லை ஆதி இல்லை நடுவும் இல்லை அகமும் இல்லை புறமும் இல்லை அனைத்தும் இல்லை இது ஒரு பாட்டு அடுத்து இல்லை இல்லை எண்ணின் ஒன்றும் அல்ல இயல்பு என்று உள்ள இயற்கையாகி சொல்லறிய தன்மையதாய் தான் என்ன தோன்றாது எல்லாம் விழுங்கும் சொரூபமாகி அல்லை உண்ட பகல் போல் அவித்தை எல்லாம் அடைய உண்டு தடையற உன் அறிவை தான் ஆக கொண்டு வேதகமாய் பேசாமை விளக்கும் தானே இந்த பாட்டெல்லாம் நீங்க படிச்சுட்டே இருக்கணும் அவ்வளவு விஷயம் இருக்குது இந்த ரெண்டு பாட்டை நான் இங்க கோட் பண்றேன் இந்த இதுலேயே இருக்கக்கூடிய இந்த மூணு நாலு பாட்டை நீங்க பார்த்தா தெரியும் இல்லை இல்லை இல்லை என்று இல்லாததும் அல்ல இப்ப அதிருஷ்டம் அக்ராசியம் அலட்சணம் அல்ல இந்தம பிரத்தேயசாரம் பிரத்யம்னா விற்பி எண்ணம் ஒன்று ஏக ஆத்மா அ இதம்மாக்கார வத்தி அநேகம் அகமாரி ஏக்கம் அகம் ஆக வீக்கம் இதேக்கம் அதனால என்ன எல்லாத்திலையும் இந்த நான்கிறது இருக்கப்பா ஞாபகம் இது அகங்கார ரஹிதம் அகங்கார சகித அகம் இல்லை அகங்கார ர தொண்டன்டவுடைய தொண்டகங்காரத்துக்கு வந்துட்ட தொண்டனாவது முதலாள தலைவனாவது ஆண்டவனும் இல்லை அடிமையும் இல்லைன்னு அர்த்தம் இங்க ஆண்டவனும் இல்லை ஆண்டவனுக்கு அடிமையும் இல்லை அப்பனா ஏன் இதெல்லாம் பண்றீங்க நீ மனசுல வச்சுக்கோகமே இருக்க பாவாத்வைத்தம் சதாக்குரியார் அத்வைத ஜானத்தை மனசுல வச்சுக்கோ கொண்டு வராது பாவாத்வைபொழுதும் விவகாரத்துல கொண்டு வராது நம்ம என்ன பண்றோம் அத்வைதத்தை விவகாரத்துல கொண்டு வர அத்வைதத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்காம அத்யதத்தை விவகாரத்துல கொண்டு வந்து புரியாம அத்வைதமும் புரியாமட்டான சந்தோஷம் வேண்டாமா அது வர்றது ஏகாத்ம பிரத்யசாரம் அடுத்தது என்ன பதம் பார்த்தோம் பிரபஞ்சோபசமம் இதுக்கே பாரம்போபசமம் பிரபஞ்சோபசம பிரபஞ்சமெல்லாம் ஒடுங்கி போது உபசமம்யத்தியம்யதிர் அதான் பிரபஞ்சோபசம பிரபஞ்சோபசமஹோ அதிஷ்டானம் முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டு சொல்றோம் இல்லையா சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் என்னை சூதாய் தணிக்கவே சும்மா முன்னிலை ஏதும் இல்லாத முன்னிலை என்னது பிரபஞ்சம் தான் செய்தே என்னை பற்றி கொண்டான் சொல்லிக்கொண்டு போகலாம் பிரபஞ்சபட்சமத்துக்கு நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் இதுலதான் நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பிரபஞ்சம் வந்து நிருபாதிக பிரமா சோபாதிக பிரஸ்திரத்துக்கு அதாவது இந்த ஸ்படிகத்துக்கு பக்கத்துல வைக்கிற செம்பருத்தி பூ ஒரு கிறிஸ்டனுக்கு பக்கத்தில் வைக்கிற செம்பருத்தி பூ இருக்கே அதனால ஸ்படிகம் வந்து என்னவா தெரியுறது நிறமா தெரியுது அப்போ ஸ்படிகம் சிகப்பு நிறைய நிறமா தெரியறதுக்கு காரணம் ஒரு பொருள் இருக்கு ஒரு பொருள் இருக்கு செம்பருத்தி ஒரு பொருள் இருக்கு நல்லா கவனிச்சு செம்பர்த்தி ஒரு பொருள் இருக்கு ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் ரெண்டும் சம்பந்தப்படுறதுனால அந்த பிரபாதிக பிரியோடு கூடின பிரமை அப்ப என்ன இருக்கு செம்பர்த்தி இருக்கு அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் பிரம்மனுக்கு உபாதி இந்த உபாதி சேர்ந்ததுனால என்ன பிரம்மனே பிரம்மனே பிரபஞ்சம் மாதிரி தெரியறது அபேத பிரம்மன் அத்வைத்தமே துவைத்தம் மாதிரி தெரியறது அத்வைத்தமே துவைத்த மாதிரி தெரியுது ரொம்ப ரொம்ப சட்டில் ரொம்ப சூக் சோபாதிக பிரிக முக்கியம் அத்வை இம்பார்டன்ட் நிருபாதிக பிரமாவுக்கு திருஷ்டாந்தம் என்ன கடல் பாக்கிறோம் தெரியறது கடல் நீலக்கலராக தெரியறது என்னன்னா ஆகாசத்தோட நீல கலர் ஆறு கடலுக்கு உண்மையில நீல நிறம் உண்டோ கிடையாது ஆகாசத்துக்கு நீல நிறம் உண்டோ கிடையாது ஆனா ஏன் நீல நிறம் தெரியுறது பிரம இல்லாதது இருப்பது போல் தெரிகிறது ஆகாயத்துக்கு நீல நிறம் கிடையாது நீல நிறம் கிடையாது ஆனா நம்ம அனுபவத்துக்கு நீல நிறம் தென்படுகிறது ஆகவே நீல நிறம் நிருபாதிக பிரமா இல்லாத நீளம் இருப்பது போல தெரிகிறது இங்க வந்து இல்லாத சிகப்பு இருப்பது போல தெரிகிறது பிரம்மத்துல தெரிகிறது என்ன ஆயிடும் தான் கடைசியில் இல்லாத பிரபஞ்சம் பிரம்மத்தில் இருப்பது போல தெரிகிறது அப்படின்னு சொல்லணும் இல்லாத நீளம் கடலிலும்காய வானத்திலும் தெரிவது போல இல்லாத உலகம் இருப்பது போல தெரியல பெரிய உதாரணம் என்ன புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம் பகவான் சொன்ன மாதிரி அசங்கசஸ்திரேண திருடேனம் பரிமார்கி தவியம் எஸ்மின் கதா நிவர்த்தி பூஜை மறுபடியும் இந்த விஷயத்தை அமைய விடாமஞ்ச புரிய அமைய காமாந்தை வி ஆதாரம் ஆக பிரபஞ்ச உபசமம் அதுக்கப்புறம் என்னன்னா உலகம் இல்லன்னா இன்ன இருக்கு சாந்தி வேணும்னு பிரார்த்தனையா பண்ணுவோம் உபனிஷத் படிக்கிற போது ஓம் சாந்திக்கு லட்சணம் மனதில் இருக்கும் அமைதிக்கு பெயர் ஆத் சாந்தம் இல்லை இங்க நீங்க மனசுல அமைதி இல்லாத போதும் அமைதியானவர்களே அதான் மனதில் அமைதி இல்லாத போதும் நீ அமைதியானவனே கேட்டும் போயிடும் மனதில் அமைதியாக இருக்கும் பொழுதும் மனதில் அமைதி இல்லாத போதும் நீ எப்பொழுதும் அமைதியானவனே இந்த அமைதி வரும் போகும் உள்ளத்தில் ஏற்படும் அமைதி வரும் போகும் என்னதான் படிச்சாலும்பாதே போனாலும் அமைதி வரும் போகும் அமைதியானது அதிகமா இருக்கும் நைன்டி எயிட் பர்சன்ட் இருக்கலாம் நிறைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றதுனால அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றதுனால அமைதி இருக்கும் அமைதி அதிகமா இருக்கும் சத்தம் வந்து பிரதானம் ஆயிடும் ஏன்னா நம்ம இப்ப காலையில இருக்க இந்த ரொட்டீனுக்கு சத்தகுணம் அதிகமாகவும் ஆகாதா இல்ல சுவாமிஜி தயிர்ஜாதம் தமோ குணம் தான் கூடுறது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கிற ரொட்டின் அது மாத்திரம் ரஜோ குணத்துக்கு அனுமதி இல்லை இங்க உள்ள தமோ குணத்தை நம்மளா வரவழைச்சுடா உண்டு என்ன ரஜோ குணம் என்டர் பண்ணாம இருக்கிறது நிறைய வேலை பண்ணிருக்கோம் அப்படிதான் நான் நினைச்சுட்டு இருக்கேன் சொல்றம் வந்து சத்துவ குணத்தை அபிவிருத்தி பண்றதுக்கான நல்லா இருக்கு போகணுமே இருக்கு ஆனா போகணும் பாண்டி சம்பிரவத்தான நிவத்தானி காங்கி உதாசீனா அதனால நானும் யாருக்கும் அமைதியை கொடுக்க முடியாது யாரும் எனக்கும் அமைதியை கொடுக்க முடியாது நிம்மதியை கொடுக்க மாட்டேங்கிறேன் என் நிம்மதியை கெடுக்கிறையே சொல்ற மாதிரி இல்லையா வழக்கில் சொல்லிட்டு இருக்கோம் என் நிம்மதியெல்லாம் கெடுத்த நான் நிம்மதியா இருந்துருந்தேன் கல்யாணத்துக்குனால நீங்க கூட சொன்ன எவும் முடியாது அந்த இதை அவ்வகாரியம் அதனால அகம் நித்திய நிம்மதி ரூபகா நம்ம சேத்துக்க வேண்டிதான் என்ன லிங்கம்னா இக்காராந்த நிம்மதி சப்தா நீ என்ன போட்டு சொல்ல போறார் இந்த சாந்தத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறார் எடுத்த உடனே ஆத்மாவுக்கு ஒரு நாளும் அசாந்தி கிடையாதுன்னு ஆரம்பிக்க போறார் அசாந்தியும் விஸ்வதை பிராஜனுக்கு தான் பாருக்கு பிராஜ்யன் தாக்காலிகமா சாந்தியோட இருக்கான் இருக்குற நித்தியாந்தா நித்திய சாந்தா விஸ்வதை பிராக்யனுக்குள்ள சாந்தமாவே இருக்கான் அப்புறம் என்னதுன்னா சிவம் இதுதான் மங்களம் ததேவ மங்களம் தகைவ மங்களம் அதுதான் மங்களம் பவித்திராம் பவித்திரம்யோ மங்களான மங்களம் சொன்னா இந்த இடத்துல இதுதான் மங்களம்னு மங்க சன்னியாசியை வந்து அமங்கலம் சொல்லிடுவாங்க சில சமயம் ஏதாவது நல்ல நல்ல காரியம் வந்து ரொம்ப ஆசையோட எந்தையா பண்ணிட்டு இருக்கிற போது நம்ம போய் நின்று வச்சுங்க இது நிவிற்த்தி தர்மம் இது அதனால வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் இதெல்லாம் போய் மாயை அப்படின்னு சொல்ற ஆள்ல போய் கூட்டு போய் ஏதாவது ஒரு பெரிய பங்க கூட்டு போய் சொன்னாங்கன்னு வச்சு கூட இன்னொரு கல்யாணம் வச்சுடேன் அங்க வந்து என்ன சொல்றதுன்னா மாத்திடுத்து இங்க எல்லாமே அதுதான் அமங்கலம் அது மங்களம் அது வந்து என்ன ஆபாச மங்கலம் இது வாஸ்தவ மங்கலம் ஆபாச மங்கலம் ஜாக்கிரத பொண்ணு தப்பா எடுத்துக்காய் மற்றதெல்லாம் தர்மத்துல இருக்குது அதுவே உயர்ந்தா சொல்றோம் அது ஆபாச மங்களம் மங்களம் இவ மங்களம் ஆனா வஸ்துதா மங்களம் அகம் அகம் நித்திய மங்களக்கு யாரும் அமங்கலத்தை உண்டு பண்ண பழைய விட மாட்டேன் அமங்கலத்தை யாரும் உண்டு பண்ண முடியாது எனக்கு மங்களத்தை நான் மங்களத்தை நாடுறதும் இல்லை ஏன்னா நானே மங்களம் அகமேவ மங்களம் அர்த்த சிவம் அத்வை எனக்கு எப்படா முடியும் முடியறதேன்னு இருக்கலாம் முடிக்க முடியல அத்வைத்தம் அத்வைதத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு அத்வைத்தம் ஒரு ஒரு அர்த்தம் சொல்றேன் என்ன சொல்றாங்க அத்வைதம் இரண்டரை கலக்கின்ற நிலை அதுதான் புராணத்துல சொல்லிருக்கு அதான் பிரசித்தமான வார்த்தை என்ன துவைதம் கடவுளுக்கு எனக்கும் துவைதம் இருந்தது ஜீவாத் பரமாத்மா இந்த துவைதம் இருந்தது என்ன ஆச்சுன்னா தூக்கத்துல நான் பரமாத்மாவோட ஐக்கியம் ஆயிட்டேன் இப்படி சொல்றது இல்ல மகா பிரளயத்துல எல்லா அத்வைதம் ஆயிடுறது அப்படிங்கிறாங்க எல்லாமே அப்படிதான் உலகத்துல அனுபவத்தில் சொல்றோம் தூக்கத்துல அத்வைத்தமா இருக்கு தூக்கத்துல வந்துடும் சமாதியில சந்தேகம் இருக்கா அத்வை சமாதியில வழியில ஒத்து ஒழுங்க சமாதிலிருந்து எழுந்த பிறகு மனசு இருக்கா இல்லையா மனசு இருக்கு அப்புறம் இன்னொரு டாபிக் இருக்கு மனோநாசம் அது கைவல்லவனி ரொம்ப அழகா சொல்லிடு மனோநாசம் மன இல்லாத பொருள் என்னத்துக்கு போய் அனிக்கணும் ஜீன் முக்தியில் அரூபநாசம் விதேக முக்தியில் பாம்பு அதோட பல்ல புடித்தோன்னு வச்சுக்கோ அப்புறம் அது மனசுக்கு என்ன ஒன்னும் கடிக்க ஒண்ணும் பண்ண முடியாது மனம்னு சொல்லலாம் விருப்பு வெறுப்பற்ற மனம் சொல்லலாம் அறியாம இல்லாத மனம்னு சொல்லலாம் மனம் இல்லாம பந்தமும் இல்ல மனம் இல்லாம முக்தியும் இல்லை முக்தி அனுபவம் மனதுக்கு தான் பந்த அனுபவமும் மனதுக்கு தான் மன ஏவ மனுஷம் காரணம் பந்தமோகோயம் முக்கியம் மனோஹித் அசுத்தம் காமசங்கல் காம விவர்ஜிதம் மனம் இரண்டு வகையாக சொல்லப்படுகிறது தூய மனம் தூய்மையற்ற மனம் காமம் ஆசையும் எதிர்பார்ப்பும் உள்ள மனம் தூய்மை இல்லாத மனம் ஆசையும் எதிர்பார்ப்பும் அற்ற மனம் இருந்து விடுபட்ட சொல்லிருக்கு மனோநாசத்தை பத்தி புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் கௌடபாதரன் சொல்ல போறார் நம்ம இந்த டிரிப்பு படிக்க முடியாதுக்கு நம்ம வந்து இரண்டரை கலக்கிறது அர்த்தம் கிடையாது ஒரு நாளும் ஏதோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேன் ஒரு நாளும் துவைத்தம் ஒரு நாளும் இருந்தது இல்லை ஆக அத்வைத்தம் தூக்கத்தில் சொன்ன தூக்கத்துல வந்து பீஜம் இருக்கு ஆனா இது அத்வைதம் என்ன துவைதம் இருக்கும் பொழுதும் அத்வைதம் தான் இருக்கிறது சர்ப்பம் ரஜு சர்ப்ப சர்ப்பார்டிங்கிற அதுல வந்து என்னெல்லாமோ தண்ணீர் கோடுன்னு கூட சொல்லலாம் பாம்புன்னு சொல்லலாம் எல்லாம் கற்பிக்கிறோம் நிறைய சொல்ற மூணு நாலு வெரைட்டி சொல்றாரு ரஜு சர்பார்க்குற தண்ணீர் ஒழுகின மாதிரி இருக்கு இப்படி என்னெல்லாமோ அதுல கற்பனை பண்றோம் ஆனா அங்க இருக்கிறது ஒன்னே ஒன்னு கயிறு தான் அப்படி உதாரணம் சொல்றாரு பூ தண்ட தாரா நாப்பத்தி சர்பூச்சித்ர தண்டாதி அப்ப சாந்தம் சிவம் அத்வைத்தம் இரண்டாவதாக கிடையாது ஜீவாத்மாவது பரமாத்மாவது ஜெகத்தாவது இதுதான் ரொம்ப முக்கியம் அத்வயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது இதுதான் பரமாத்மாவும் கிடையாது ஜீவாத்மாவும் கிடையாது ஜெகத்தும் கிடையாது இந்த மூணும் சேர்ந்துதான் சொல்றோம் மற்ற மதங்கள்லாம் அப்படி இல்லை இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் அத்வைதம்ங்கிறது அவஸ்தா விசேஷமாக எடுத்துக்கலாம் அத்வைதம்ங்கிறத வந்து பாவனையாக வச்சுக்க முடியும் அத்வைதம்ங்கிறது தூக்கத்தில் ஒரு நிலை மாறி தோணும் கடவுளுக்கு லட்சணம் அத்வைதம் கடவுளுக்கு லட்சணமாக சொல்லப்படுகிறது அத்வைதம் ஒரு அவஸ்தையாக சொல்லப்படுகிறது அத்வைதம் ஒரு பாவனையாக சொல்லப்படுகிறது இத்தனைக்கு மேலே என்ன சொல்றோம் அத்வைதம்ங்கிறத அத்வைத்தத்தை தெரிக்கணும்த்த லா இல்ல அத்வை தூக்கம் சமாதி தாற்பம் நேச்சுரல் சமாதி ஆர்டிபிஷியல் அதுல நமக்கு தாற்பயம் இல்ல அப்புறம் அத்வைத பாவனை அகங்கிரஹோ நானே சிவனுடைய ரூபம் சொல்லி தியானம் பண்ணலாம் தப்பு இல்லை அது அகங்கிரம் கடவுளாக நானே எல்லாம் நினைச்சுக்கிறது ஒரு பாவனை பாவனையும் இல்லை ஞானம் நானே எல்லாம் நினைச்சுக்கிறது பாவனை இல்லை நானே எல்லாம் சத்தியம் உண்மை அத்வைடு சே மாயா சங்கி இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம் கேள்வி பண்றோம் புத்தி இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையே இவனுக்கு புத்தி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் புத்தி இல்லையு மீன் பண்றது என்ன அர்த்தம் புத்தி இருக்கிற மாதிரி தெரியுது புத்தி இருந்தோம் அது மாதிரி இங்க துரியம் போல நினைக்கப்படுகிறது துரியம் அல்லன்னு துரியம் போல கருதப்படுகிறது துரியம் இவ பிரதம பாதா சோயமாத்மா சதுஷ்பாத் சோயமாத்மா சதுஷ்பா நான்காவது போல நினைக்கப்படுகிறான் இப்ப யார்த்து மூடு வந்து என்ன பண்ற இப்ப வந்து டீச் பண்ற போது போது யார பார்த்து டீச் பண்ற குரு விஸ்வ நிலையில இருக்கார இல்ல துரிய நிலையில இருக்காரா குரு வந்து எந்த நிலையில இருந்து எந்த நிலையில இருக்கிற அப்படின்னு கேள்வி அது ஒரு கேள்வி இருக்கேன் துரியம் பேசுகிறது துரியதான் பேசாதுன்னு சொல்லிருக்கீங்க எப்படி துரியம் பேசும் துரியம் பேசாதுன்னு பேசுவோம் எந்த நிலையிலிருந்து நான் டீச் பண்றது யத்தை உனக்கு இருக்கிற இந்த சிதாபாசத்துல இருக்கிறேஷன் அபிமான விடு நீ விஸ்வன்னு நினைக்காத விஸ்வ அபிமானத்தை விட்டு துரிய அபிமானிக்கிறது சமாதி நிலைக்கு கூட்டிட்டு போய் துரியனை டீச் பண்ண வேண்டாம் அதுக்குதான் சொல்றேன் வந்து இப்ப சமாதி மனதை ஒருமுகப்படுத்த வைக்கிறது அர்த்தம் கொடுக்கலாம் சீடனுடைய மனதை ஒருமுகப்படுத்தி குருநாதர் உண்மையை உணர்த்துகிறார் மணிக்கணக்கா பேசுறதெல்லாம் எதுல நமக்கு கவனம் இருக்கு தீவிர முமூக்சுவாக தீவிர ஜிக்யாசுவாக இருந்தோமானா தீவிர முமூ தீவிர ஜிக்னாசுக்கு ஏகாதிரத நிச்சயமா இருந்தாகும் சந்தேகமே இல்லை மனதை ஒருமுகப்படுத்துறது எந்த அவஸ்தாவஸ்தல்ல சுசுக்தி அவஸ்தையில் கண்ணை மூடி அத்வைதமா கண்ணை திறந்துண்டு அத்வைதமா ஒருத்திரி ஸ்லோகம் சொல்றோம் ராத்திரி படுக அறியாமையால் உலகம் மறக்கப்படும் பொழுது அது உறக்கம் எனப்படுகிறது அறிவினால் உலகம் மறக்கப்படும் பொழுது அது துரியம் எனப்படுகிறது அறிவினால் உலகம் மறக்கப்படும் பொழுது அதுமத்தே சுஷு சுஷுத்தையர் சுலபாசுஷாத் சகஜ மாதவாதீனா இந்த உண்மையை புரிஞ்ச பிறகு நித்ர நமக்கு விளையாட்டு வந்து என்ன அது தானா நடக்கிறது நமக்கு ஜாகிரத அவஸ்தானே முக்கியம் அவஸ்தையை பத்தி நமக்கு கவலை நம்ம கண்ட்ரோல் இல்ல சுசுக்தி அவஸ்தை நம்ம கண்ட்ரோல் டோட்டலா போயிடுது நமக்கு கண்ட்ரோல் இருக்கிற ஒரே அவஸ்தான் போய் வந்து எங்க ஊருக்கு வா வரமா டென்ஷன் உடனே உன்னை வெட்டி விடுவேன் உலகத்தில் போய் எவனாலையும் சொல்ல முடியாது என்ன வெட்ட உன்னாலும் முடியாது மைனம் சிந்தந்த சஸ்திராணி நைனம் தகதி பாவக்கிரதான் அத்வை சதுர்த்தம் மன்னியே ச ஆத்மா சவிஜ் பலம் அறிவினால் ஏற்படுற இந்த பலம் மனசுக்குள்ள ஏற்படு சதுர்த்தம் மன்னியே நான்காவது போல காணப்படுகிறது ச ஆத்மா அதுவே சோயமாத்மா அயமாத்மா பிரம்ம மந்திரம் மறந்துடப்பட இந்த ஆத்மாவே பிரம்ம சொன்ன ஆத்மா இருக்க இப்பதான் உபனிஷத் சொல்லி இதுதான் ஆத்மா இந்த ஆத்மா தான் பிரம்மன் ஆத்மா அதுவே ஆத்மா ஆத்மா நீ என்ன புரிஞ்சுக்கணும் என்ன வந்து அடிப்படையான ஆதாரமான பொருள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்பொருள் யார் நான் தான் உணர்ந்து சார்பு உணர்ந்து அந்த குரல் அவ்வளவு உணர்ந்து சார்பு கிட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் சார்தரும் சார்தரும் நோயின சார்ந்திருக்கிறதுனால நமக்கு ஒரு வியாதி இந்த உலகத்தை சார்ந்திருக்கிறது நமக்கு ஒரு வியாதி அந்த நோய் சார்ந்திருக்கிற வியாதி நமக்கு இருக்க நிராசிரயா பகவான் சொன்ன மாதிரி மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் சார்பு உணர்ந்துங்கிறது ஆத்மாவுக்கும் சொல்ல முடியும் சார்பு உணர்ந்து அனாத்மாவுக்கும் சொல்ல முடியும் அனாத்மாவை நாம சார்ந்து இருக்கிறோம் உணர்ந்து சார்பு கெட அந்த சார்ந்து போறதை விட்டோம் ஆனா ஒழுகின் தொடர்ந்து அப்படி மற்ற அழித்து அதையே அதனுடைய காரியங்கள் என்ன அழித்து சார்தரும் நோய் சார்தரா சார்தரும் நோய் அழித்து சார்தரா இப்படியே சொல்லிட்டு இருக்கலாம் என்ன சார் புரியலே சார் சொல் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்னந்தே ச ஆத்மா சிக்னேயா சிக்னேயாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் முனயோ கிருஷ்ணர் சுதார் ஏத்தம் மோட்சத்துக்கு காரணம் இல்ல இது ராஜ வித்யா ராஜகுஷ்யம் இந்த ஜானம் முக்கியமான ஜானம் இந்த ஞானத்தை தவிர மற்ற ஞானம் ஒத்துக்க மாட்டேன்னு அது மாதிரி சொல்லிய அதுவே அறியப்பட வேண்டியது இன்னொரு அர்த்தம் அதுவே நமக்கு பரம புருஷார்த்தம் வாழ்க்கையில் உண்மையை அறிவதே நமது குறிக்கோள் மெய்பொருளை உணர்வதே நமது குறிக்கோள் நமக்கு மற்றதெல்லாம் புருஷார்த்தம் நமக்கு பணமா புருஷார்த்தம் பதவியா புருஷார்த்தம் குடும்பமா புருஷார்த்தம் குழந்தைகளா புருஷார்த்தம் வாழ்க்கையில எது புருஷார்த்தம் ாலும்ர்வ லோகத்துக்கு நம்ம அதிபதியானாலும் சரி நமக்கு அந்த அந்த அதிபதி மோட்சத்துக்கு சாதனம் ஆகுமா சாதனமா மோட்சத்துக்கு சாதனமா இருந்தா அது மோட்சம் இல்லை எனக்கு கோடி ரூபாய் கிடைச்சிட்டா நான் முக்தி அடைஞ்சுடுவேன் கிடைச்சிட்டா நான் மோஷம் அடைஞ்சுடுவேன் சொல்ல முடியுமா ஆள் வந்தா இருந்தா வராட்டி போடாது அப்படிதான் சொல்லும் இருந்தா நல்லது இல்லைன்னாலும் கெடுதலுதான் பலம் பெரிய இந்த ஆசிரமம் தொடங்குறே சொல்லிட்டு போயிட்டார் நீழுங்கா நடக்கணும் ஒழுங்கா பாடம் நடத்து கிளாஸ் நடத்தின் இந்த நான் சொன்னேன் இது நல்லா நடக்கணும் தொடர்ந்து கண்டின் நீங்க எல்லாரும் நடக்கணும் அது மாத்திரம் எந்த காரணத்தை கொண்டு என்ன சிரமம் இருந்தாலும் வகுப்புகள் நிற்கக்கூடாது ஏதோ ஒரு ஃபார்ம் நிறுத்தாரு அது எனக்கு அப்படி பதிஞ்சு போயிடுது எதுக்கு சொல்றேன் என்ன விலகவே கூடாது அதனால தான் கடைசியில் இதெல்லாம் கட்டடத்துக்கு என்ன பரம புருஷார்த்தம் ஆத்ம ஜானம் பெறுவதுதான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த மந்திரத்தை இந்த அளவுல பூர்த்தி பண்றேன் மோக் அசாத்தியும் தெளிவா இருக்கு ஆத்ம ஜான்தான் நமக்கு சாத்தியம் மற்றதெல்லாம் சாதனம் ஆனா வாழ்க்கையில யாருக்கு எப்ப சிக்கல் வருகிறதுன்னா சாதனத்தையே சாத்தியமா பணம் தான் நிறைய பேருக்கு வாழ்க்கையில சாத்தியமா இருக்கு அதனால என்னன்னா தர்மம் அசாத்தியம் ஆயிடுறது ஈஸ்வரன் அசாத்தியம் ஆயிடுறோம் ஜாகிரதையாக புரிஞ்சுப்போம் நமக்கு பகவானுடைய அனுகிரகத்தினால பரம புருஷார்த்தம் பரிபூர்ணமாக சித்திக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திரத்தை இந்த அளவுல நிறைவு நீ அடுத்த அடுத்த ஓம் ஓம் கருடேயேஜ்ராஷ்டு வாகும் சூசேமேவி தஞ்சாயுந்திரோ ஸ்வூஷா விஷ்வேத ஸ்வா அரிஷ்டேமி நோபஸ்பாரோ குருராத் மூதவினை வோமவது மூத்த மூர்த்தி எல்லாம் வாழி வாழி அருள் வா்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஹரி ஓ ஆதிநா ஜகன்மாரிநாமி